வணக்கம் நேர்லி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தின் டெட்ராய்ட் நகரத்தின் பெரும்பகுதி தீயினால் அழிந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு லைம்லைட் டிபார்ட்மெண்ட் எனப்படும் திரைப்பட அரங்கம் உலகின் முதலாவது பிலிம் ஸ்டுடியோ ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நியூசிலாந்து தன்னுடன் குக் தீவுகளை இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான எட்வின் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உலகின் முதலாவது பண்பலை ஒளிபரப்பை நியூ ஜெர்சியில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் எட்டு இராணுவ தலைவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் சீன ஜப்பானிய போரின் போது ஜப்பானிய படைகளை எதிர்கொள்ள சீன அரசு மஞ்சள் வெள்ளம் பெருக்கெடுக்க விட்டதில் ஐந்து லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் பொறையின் போது பிரிட்டன் விமானங்கள் இத்தாலியில் ஜெனோவா மற்றும் டுரி நகர்கள் மீது குண்டுகளை வீசின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கலோயா படுகொலைகள் நிகழ்ந்தன இலங்கையின் வடக்கே கலோயாவில் சிங்கள குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெற்கு வியட்நாமில் மத விடுதலையை வலியுறுத்தி திக் குவாங் டுக் என்ற தனக்கு தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக தமிழ் கழகம் தேவனேய பாவானர் தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் ஆறு ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாம் ஆண்டு ஆண்டனியோ மெய்யூச்சி என்பவரே தொலைபேசியை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் என அமெரிக்க காங்கிரசால் அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக வங்காள தேசத்தில் பேரும் தெற்கு சீனாவில் அறுபத்தி பேரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த கடும் நிலச்சரிவில் எண்பது பேர் கொல்லப்பட்டனர் ஒட்டுமொத்த கிராமம் ஒன்று மண்ணோடு மண்ணாக புதையுண்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எம் சி சித்திலெம்பை ஈழத்து தமிழறிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு யசுனாரி கவபட்டா நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோ இளமுருகனார் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிவி கோபாலகிருஷ்ணன் கர்நாடக இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரேச்சல் பிளின்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு லாலு பிரசாத் யாதவ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மித்ர வெட்டமுனி இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுகுமாரன் தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு ராஜன் மலேசிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டேனியல் கிரேக் அமெரிக்க வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் அட்டிவெல் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ராபர்ட் இ ஓவார்டு அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கன்சியாம் தாஸ் பிர்லா இந்திய தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அ துறை கல்விமான் மற்றும் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாவலரேறு பெருஞ்சித்தனார் தமிழறிஞர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை